பொரு என்று சொன்னோ என்ன அர்த்தம் பொருள் என்றாலோ அல்லது பொய் என்றாலோ என்ன பொருள் நிலையற்றது அவ்வளவுதான் பொருள் எவ்வளவு வித்தியாசம் பொய் காட்டி என்றால் நிலையற்ற பொருள்களை காட்டி யார் காற்றா ஆசிரியரை தான் சொல்கின்றார் ஆசிரியர் ஞானாசிரியர் வைக்கண்ட தேவனாயினால் முதலிலே நமக்கு நிலையான பொருளை காட்டவில்லை முதலில் நிலையற்றவற்றை தான் காட்டுகின்றார் ஏன்னா நமக்கு நிலையற்ற பொருள்கள் என்றுதான் முதல்ல ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கு அதுதான் நமக்கு விருப்பம் அதிகம் இல்லையா பிரபஞ்ச பொருள்கள் இந்த பொருள்கள் இவற்றெல்லாம் நமக்கு விருப்பம் அது அதிகமாக இருக்கிறது வந்து இயல்பு தான் ஏனென்றால் அனாதியிலேயே நம்முடைய அறிவைத்துள்ளது ஆணவ மனத்தின் செயல்பாடுகள் இரண்டு வகை இதை புரிந்து கொண்டாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் சித்தாந்தம் பிடிப்பது ரொம்ப எளிதாக போய்விடும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆணவ செயல்பாடுகள் எந்த வகை இரண்டு வகை கேவல மூன்று நிலைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன கேவள சகலநிலை சுத்தநிலை இந்த சுத்த நில ஆணவத்தில் செயல்பாடு ஒன்றுமே நடக்காது சுத்த நிலையில நம்ம நம்ம சுத்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய ஆணவம் இருக்க ஆணவனும் முற்றிலும் அதன் சக்தி ஒடுங்கியும் நம்ம சிவபெருமான் திருவழி என்பது தெரிந்திருப்போம் சகலநிலை ஆகிய இந்த நிலையிலும் சகலநிலை என்னது பிறவி எடுத்து வாழ்கின்ற நிலை அதாவது உடம்பு உலகத்திலே வாழ்கின்ற இந்த சகல நிலையிலும் பிறவியே எடுப்பதற்கு முன்பு நம்ம என்ன நிலையில் இருந்ததா பார்த்தோம் அந்த கேவல நிலையில்தான் ஆணவத்தின் செயல்பாடுகள் நடக்குகிறது ஆணவளத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் சகல நிலையாகிய இந்த நிலையிலே ஆணவளத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் நாம் தெளிவாக என்னவென்றால் முதலில் ஒருவன் அல்ல அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் எங்கும் ஒரே இருள் கொஞ்சம் கூட பெண்ஷனே இல்லை பார்த்தாலும் இல்லை அப்ப அந்த இருளின் செயல்பாடு எப்படி உள்ளது ஒரு பொருளையுமே காட்டாமல் அந்த இருள் என்ன செய்கின்றது முற்றிலுமாக அவன் கண்ணை மறைந்து கொண்டிருக்கிறது அதுபோலத்தான் கேவல நிலையில் ஆனவமானது ஆன்மாவின் உடைய அறிவு என்ன விரும்பும் அப்புறம் செயல் ஆன்மாவின் உடைய ஆன்மா என்று சொன்னாலும் உயிர் என்று சொன்னாலும் ஒன்றுதான் பசு என்றாலும் அதுதான் கேவலே ஆணவ என்ன செய்கின்றது ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் இவற்றை முற்றிலுமாக கடை இது இருளானது கண்களை முற்றிலும் அறிப்பது போன்றது சகல நிலையில இதே ஆணவ படம் என்ன பண்ணுதுன்னா சகலநிலை எது போன்றது என்றால் அப்படி காரியருள்ள மாட்டிக்கிட்டு இருந்தான்ல அவனுக்கு ஒரு சின்ன விளக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன கைவிளக்கு கிடச்சிருக்கு அப்போ அவன் நிறைய எப்படி இருக்கும் முன்னாடி இருந்த மாதிரி முழு இருக்குள்ளவன் இல்லை ஒரு பொருளையும் பார்க்க முடியாத மாதிரி இருந்தான் இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு இந்த கைவிடக்கு மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது காட்சி தெரிகின்றது ஆனால் அந்த காட்சி தெளிவான காட்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தால் தெளிவான காட்சியாக இருக்காது அப்ப எப்படி இருக்கும் ஒரு மங்களான வெளிச்சம் அறைமுறையான வெளிச்சம் இந்த கைவிளக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்குது ஆனா இந்த கைவிளக்கின் மூலமாக இருள் கொஞ்சம் இன்னும் நீங்காமல் உள்ள இருளும் இருக்கிறது அந்த இருள் சும்மா இருக்குமா அது நம்முடைய வேலையை காட்டிய இந்த குறைந்த வெளிச்சத்தினே அந்த முக்கால் பங்கு இருளும் சேரும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு பொருள் தெரியுது இந்த வெளிச்சத்தி இருள் பண்ற சேட்டையினால தெரிய மனிதனா அல்லது தூணா தெரியவில்லை பாம்பா தெரியவில்லை அது மாதிரியும் தெரியுது தெரியுது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து ஒன்றை மற்றொன்றாக கூட பிழையாக உணர வாய்ப்பு இருக்கிறது இல்லையா சே ஒரு பதிலும் இதற்கு காரணம் என்ன என்றால் இன்னும் நீங்காமல் இருக்கின்ற மிச்சம் இருக்கின்ற அந்த இருள் தான் இந்த வேலையை செய்ய அதே போலதான் அந்த காரிறள் சூழ்ந்த நிலையில் அந்த இருள் எப்படி முழுமையாக மறைச்சதோ அந்த மாதிரி கேவல நிலையிலே நம்ம அறிவுரை இன்றைய செயல்களை ஆணவ மரம் முழுமையாக மலைச்சது இந்த சகல நிலை நமக்கு கைவிளக்கு போல கிட கைவிளக்கு கிடைச்சது போல இந்த உடம்பு கிடைச்சது சகல நிலையில் கைவிளக்கு இருக்க கைவிளக்கு கிடைச்சது போல நமக்கு உடல் இதில் உள்ள மெய் வாய் கண் மூக்கு செடிய ஐமொழிகளும் விளக்கு போன்றவை ரொம்ப உட்கழியே இருக்கின்றனவை மனம் புத்தி சித்தம் காரணங்கள் இவையெல்லாம் விளக்கு போல நமக்கு உலகப் அறிய உதவுகின்றன இவற்றினாலும் நமக்கு மரமறைப்பு கொஞ்சம் நீங்க இருக்குது இல்லையா அந்த கிரணங்களுக்கு மேல கலாதி தத்துவங்கள் எல்லாம் பார்க்க போறோம் கலை வித்தை அகம் அவற்றினாலும் நமக்கு கொஞ்சம் மலமரைப்பு நீங்கி அறிவு விளங்குது ஆனாலும் மலமறைப்பு முழுசா நீங்கிருக்குதான் இல்ல கைவிளக்கு கிடைச்ச போது அங்க இருட்டு முழுசா எப்படி நீங்கலையோ அதே மாதிரி இந்த உடல் கிடைச்சதுனால நமக்கு மரமறைப்பு முழுசாக நீங்களே அதான் எவ்வளவு கற்ற அறிஞர்களுக்கும் அறியாமையும் இருக்கும் தத்துவம் இதுதான் ஆணவ மனம் முழுமையா நீங்கள அருளாளர்களிடம் அறியாமை கொஞ்சம் கூட இருக்காது ஆணவ மலத்திலிருந்து நீங்க அவர்கள் இப்போ என்னன்னா அந்த கைவிளக்கு வெளிச்சமும் அந்த முகால்வாசி இருப்போம் சேர்ந்த நம்ம தான் பண்ண முடியாது என்னன்னா கைவிளக்கு போன்ற தத்துவ கருவிகளாலே நமக்கு அறிவு விளங்குது ஆனால் இன்னும் ஆணவ மரம் முழுமையாக நீங்காததுனால இன்னும் மிச்சம் இருக்கிற ஆணவ மலம் என்ன பண்ணுதுன்னா அப்படியா அந்த முக்கால்வாசி இருக்கு என்ன பண்ணிச்சு பூனை மனிதன் போலவும் கைப்பை பாம்பு போலவும் அப்படியா பிறலை உணர்வுகளுக்கு வழிவகுத்தது இல்லையா மாதிரி இன்னும் ஓயாமல் இருக்கின்ற ஆணவ சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா இடையில்லாத உலகத்தை இரையானதாக ஒன்றை மற்றொன்றாக இருள் அறிவுல அது பார்வையில புரட்சியை ஏற்படுத்தது என்ற இருளே இந்த ஆணவம் அதை இந்த அகை இருக்கிறோம் இந்த ஆணவமாக அகை நிறுவ புரட்சி ஏற்படுத்து இடையில்லாத உலகத்தை இணையானதாகவும் இலையாமையாகிய துன்பத்தையே இன்பம் இல்லையா நமக்கு நம்முடைய தகுதிக்கு பொழுந்தாத ஐம்புல போகங்களை இந்த போகங்கள் தான் நமக்கு ஏற்றவை என்றும் நம்முடைய தகுதிக்கு பொருட்கூடிய சிவபோகத்தை அப்படி ஒரு சிவபோகம் இருக்கவா செய்து என்றும் என்ன செய்து இந்த ஐகுல போகங்களிலேயே நமக்கு நாட்டத்தை ஏற்படுத்துகிறது ஐகுல போகங்களில் நாட்டத்தை தூண்டுவது எது என்றால் ஆனவனம் எப்போ கேவலங்களிலே தூண்டும் அப்ப நம்ம அறிவம் முற்றிலும் மறைச்சது முடிவு இருக்க மாட்டியிருக்கிறோம்னா தூணம் அனுசப்பான் கைப்பா நினைப்பான் முழு இருக்க மாட்டியிருக்கோம் ஒன்றுமே இல்லையாது வெளிச்சமும் இருளோடையும் இருக்கவனுக்குதான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாம் தெரியும் அதே மாதிரி இந்த மாயா கருவிகள்னா கிடைச்ச பிறகுதான் விரைவில் வந்த பிறகுதான் அதாவது இந்த சகரநிலையில தான் அந்த கொஞ்சம் மட்டும் சக்தி ஒழுங்கி ஒழுங்காம இருக்கிற அந்த ஆனந்த என்ன பண்ணுதுன்னா கேவல அறிவ முழுசாம அலைஞ்சுது இப்போ ஏ உனக்கு இதுதான் ஏற்க போகும் இந்த உடம்பை என்பதுக்கு மேல உனக்கு இப்ப இல்லை நமக்கு நாட்டத்தை ஏற்படுத்துணவங்களுக்கு இந்த செயல்பாட்டுக்கு முக்கியமான பெயர் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான பேர் போர்த்திருவம் முக்கியமான பேர் போத்திருத்துவம் போர்த்திருத்துவம் போர்த்திருத்துவம் என்பது என்ன என்றால் நான் ஐம்புல போகங்களுக்கே உரியவன் என்ற ஒரு கருத்தை நம்மிடம் ஏற்படுத்துகிறது அதுதான் ஓர்த்திருத்துவத்தை செய்தல் ஓர்த்திருத்துவத்தை செய்கின்றது ஆசிரியர் அருளந்து சிவாச்சாரியார் இதை தெரிவிக்கப்படுகின்றார் ஓர்த்திருத்துவத்தை செய்து செம்பினில் கழிம்பெய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயந்திருக்கின்றேன் என்பது அருளந்தி சிவாச்சாரியார் கேட்டீங்களா அதனால இந்த ஆணவ மனம் என்ன பண்ணுகின்றது என்றால் தேவைய நிலையில் அறிவுரை செயல்களை முழுமையாக தடை செய்கின்றது இச்சையும் தடையாயிட்டு அப்ப எது மேலேயும் நம்ம இச்சையை வைக்க முடியாது ஆனா இப்போ எவருமான் கலை அராகங்கள் இந்த தத்துவங்கள் மூலமாக நம்முடைய அறிவுரே செயலாம் கொஞ்சம் தூண்டுற எங்க தூண்டு ஆணவம் மறைச்சிருக்கேன்னா கலை மூலமா அந்த மறைப்பை கொஞ்சம் ஒதுக்குற கலை வந்து ஆணவையோட முழுமையா போக்காது ஒரு டார்ச் லைட் அணிஞ்சிரீங்க நல்ல இருட்ட மாட்டிருக்கீங்க ஒரு டார்ச் லைட் அணிஞ்சிருங்க அந்த டார்ச் லைட் வடிச்சா இருட்ட முழு முழுசாவும் கலை வந்து ஆணவ மனத்தின் மறைப்ப கொஞ்சம் தான் போக்கும் சிறுவருடைய நேரடியா நமக்கு அது சூரியன் மாதிரி சூரியன் இருட்ட முழுசா போக்குற மாதிரி பெருவர்கள் ஆணவ மன முழுசா ஒடுக்கணும் ஆனா கலை வந்து ஒரு டார்ச் லைட் இருட்டை கொஞ்சம் மாதிரி இந்த கதை என்ன பண்ணும் மலமறைப்பை கொஞ்சம் போகும் அப்போ இன்னும் போகாமல் இருக்கிற மலமறைப்பு இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த போகந்தான் உலக போகம் தான் ஏற்றது உலக போன்றது தான் நிலை இல்லாதவையதான் இருக்கு அப்படின்னா நிலை இல்லாதவற்றை நிலையானவை என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்கு இந்த ஆணவ மரம் ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வச்சு நல்லா போகுது நமக்கு தெரியும் பலூனே இல்லையா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் டக்குனு உடந்த உடந்தான் நமக்கு தெரியும் குழந்தைய கூட்ட இந்த பலூன் இதெல்லாம் நிலை இல்லாதது அவன் பலூன் வேணுமா அது டிசைன் டிசைனாக கலர் கலராக பலூன் குழந்தைகளை பார்க்கணும் எனக்கு அது வேணும் அது எல்லாம் வேணுமா எண்ண்கிட்டே இருந்தோம்னா அத்தாறு பலூனும் வேணுமா குழந்தை அவனை கூட்டையே பார்ப்பா இந்த பலூன்ல ஒரு பலூன் கூட நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த காலகட்டத்தில் அதுக்கு மேல இங்கே அந்த குழந்தை நினைக்கிறது அது மாதிரி ஒரு பக்குவத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஆணவங்களும் இணைந்துகின்றது நிலையில்லாத உலக போகங்களை நிலையானவை சாஸ்வதமானவை என்று நிற்கின்றன அப்ப அந்த போகங்கள்லாம் தேவையே இல்லையானா உடம்புக்கும் உயிருக்கும் உடம்பு இருக்கும் வரை அந்த போகங்கள் தேவைதான் உடம்பை மேகிக்கொள்ளும் அளவு தேவை ஆனால் ஆணவம் அப்படி நம்மளை ஒரு எல்லைக்குள்ள இருக்க அனுமதிக்குதான் இல்லை இன்னும் மேலும் மேலும் வேண்டும் என்று அந்த போகத்தை தாண்டி வேற சிவபோகம்னு ஒன்று உண்டு சொல்றாங்க அப்ப என்ன தெரியுது இதுதான் அனுபவத்துக்கு சரியா இருக்கு கோபங்கள் கிடைச்சாலே போதும் என்ற ஒரு மனநிலையை ஆணவ மடம்தான் இதை திருவேருவ தேவன் இதை புள்ளறிவது என்று சொல்கிறார் இந்த நிலை இது கடைப்பட்ட நிலை எந்த சொல்றார் நில்லாதவற்றை நிலைநா என்று உணரும் என்றால் நிலைமில்லாதவற்றை இப்படி ஆடமலத்தில் கூடுதலின் ஆள் நாம வந்து அந்த நிலை மீதே கற்றுக் கொள்கின்றோம் இது வேண்டும் அது வேண்டும் இல்லையா ஆனால் எந்த ஒரு பொருளை நாம அறியணும்னாலும் சிவபெருமான் திருவருள் நமக்கு அறிவித்தால்தான் நாம் அறிய முடியும் உயிர்களின் இயல்பு அதில் மாற்றமே இல்லை உலகத்தை அறியணும்னாலும் சரி இல்லது மும்பங்களும் நீக்கி விட்டன சிவத்தையே அறியக்கூடிய அளவுக்கு எழுந்து விட்டோம் அந்த நிலையில சிவத்தை அறிய வேண்டும் என்ற அளவு என்று சொன்னாலும் சரி சிவம் உணர்த்தினால்தான் நாம உணர உலகத்தை உலகத்தை அறியணும் உலகத்தை சிவம் உணர்த்தணும் உலகத்துல எந்த பொருளை அறியணுமோ அந்த பொருளை சிவன் உடலுக்கு உணர்த்தணும் அப்பதான் அந்த பொருளை நாம உணர முடியும் நிலையில்லாத பொருள்களையே நிலையானவன் நினைத்து அது மேல பட்டுக்கொள்வதால நமக்கு உணர்த்தும் நிலையில் இருக்கின்ற சிவபெருமான் இல்லையா நம்முடைய விருப்பத்தின் வழியே நம்மை விட்டு நம்ம குழந்தையின் விருப்பத்தின் வழி தான் விட்டுறோம் ஒன்று கட்ட வாங்கி கொடுக்குறோம் ஆமா அனுபவத்தில் அதெல்லாம் கொஞ்ச நேரம் உடனே அனுபவத்துல நல்லா தெரிஞ்சு கொடுக்கு அப்புறம் அவனையும் வேண்டாண்டு விருப்பம் இருப்பான் அனுபவத்தை வெளியில் பெருமான் குழந்தையாக வச்சிருக்க என்ன பண்ற இந்த ஆன்மா நிலை இல்லாதவற்றில் விருப்பம் இருக்கிறது இருக்கக்கூடிய மல மறைப்பினாலே இது எப்படி நிலை இல்லாதவர்கள் விரும்புது சரி அதன் போக்கில் அதை விட்டு வளர்ப்போம் சொல்லிட்டு அந்த நிலை இல்லாத பொருள்களையே நமக்கு உணர்த்துகின்றா அதான் பொய் காட்டி பொய் என்றால் இணையற்றவை முதலே சொன்னார் தான் காண முடியும் நிலையான பொருளை காட்டலாமே நமக்கு இந்த நிலையற்ற பொருள்கள் மேல உள்ள பற்று போகாமல் இருக்கிறது அந்த பற்று அப்படி இருக்கிறது அந்த பொருள் தான் அப்ப அந்த பொருளை காட்டுறாங்க பொய் காட்டி எப்படி காட்டுறார் மெய்கண்டாராக பொருவாக எழுந்த காட்டல ியராக வந்த பிறகு போய் காட்ட உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற நிலையிலே இல்லையா நாம உடல் எடுத்து வாழ்கின்றோம் நமக்கு உடலை கொடுத்திருக்கின்றார் சந்தேகம் நமக்கு எல்லாம் கடவுள் வெளிநாட்டவர்க்கு யாவையா கடவுள் அப்படின்னு கேட்பாங்க வெளிநாட்டவர் என்ன மேலுகத்திற்கே அவர் தான் கடவுள் ஊடகத்திலுள்ள வெளிநாட்டை கேட்கணுமா திருவேலிமலை பதிவத்துக்கு ஒரு பாட்டை தான் இந்த சந்தேகமே வராது உள்நாடு வெளிநாடு மேலுலகம் பாதாள உலகம் இல்லையா இருநூத்தி உலகங்கள் ஆக சிவாங்களுக்கு சொல்ல வருகின்றன உலகங்கள் இருநூத்தி இருபத்தி நான்கு உலகங்களிலும் வாழக்கூடிய பிறவிகள் எடுத்துக்கிட்டா ஏழு வகை பிறவிகள் அதிலையும் யோனிபேதம்னு ஒரு கருத்து சொல்றாங்க ஒவ்வொரு பிறவியும் மனித பிறவின்னா அதுல பல லட்சம் யோனி பேதங்கள் மிருகங்கள்னா அவற்றில் பல லட்சம் யோனி வேதங்கள் அப்படி ஒரு கணக்கு இருக்கு ஏழு வகை பிறவியிலேயும் உள்ள எல்லா யோனி வேதங்களையும் கூட்டுனா மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதங்கள் லட்சம் நூறாயிரம் அதை சொல்றாங்க எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதங்கள் கொண்ட எல்லா சரீரங்களையும் படைத்தவன் சோபர் மட்டாங்க அப்ப எல்லாம் எடுத்து வாங்குகின்ற எல்லா ஊழியர்களுக்கும் அவன் தான் படம் உடம்புகளையும் அவன் படைச்சிருக்கான் உரை சேரும் எண்பத்தி நான்கு யோனி வேதம் இறைசேர படைத்து